அதாவது அல்லாஹூ அக்பர் கூறுவார்கள் பின்புனா اللهم انا نسالك في سفرنا هذا البر والتقوى ومن الاعمال ما ترضاه اللهم هون علينا سفرنا هذا وطيب عنا بعده اللهم انت صاحب في السفر والخليفه في الاهل اللهم اني اعوذ بك من وائث سفري وكابه المنذر وسوء المنقلب பயணத்திலிருந்து திரும்பினால் இதையே அவர்கள் கூறி தாயிபூன ரப்பனா என்று அதிகப்படுத்தி கூறுவார்கள் புறப்படும் போது கூறும் துவாவின் பொருள் இதை எங்களுக்கு வசப்படுத்தி தந்து அல்ல தூய்மையானவன் நாங்கள் சக்தி பெற்றவர்களாக இருந்ததில்லை நிச்சயமாக திரும்புவோம் நீ விரும்புகின்ற செயலையும் உன்னிடம் கேட்கிறோம் இறைவா இந்த பயணத்தை எங்களுக்கு இலகுவாக்குவாயாக இதன் தூரத்தை எங்களுக்கு சுருக்கி தருவாயாக இறைவா நீ பயணத்தில் தோழன் குடும்பத்தின் பாதுகாவலன் இறைவா பயணத்தின் சிரமங்கள் கவலைகள் சொத்து மனைவி மக்கள் விஷயத்தில் தீய திருப்பம் ஆகியவை ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் பயணத்திலிருந்து திரும்பியதும் இதையே கூறிவிட்டு அதிகமாக சேர்த்து கூறக்கூடியவற்றின் பொருள் நாங்கள் பயணத்திலிருந்து திரும்பபவர்களாகவும் பாவமன்னிப்பு செய்பவர்களாகவும் எங்கள் இறைவனை வணங்குபவர்களாகவும் அவனையே புகழ்பவர்களாகவும் உள்ளோம்